அக்ராமாக என்ன புருஷோத்தமன் புருஷோத்தமன் எல்லாரும் அர்ஜுனா சொல்றேன் என்ன காரணம் தெரியுமா இந்த ஜீவனாகுணக்காட்டிலும் உலகமாஹ புரஹணக்காட்டிலும் நான் உத்தமனாயிருக்கேன் அதுக்காக வேதத்திலையும் என்ன புருஷோத்தமன் காடுதாக மகேஸ்வரேபரா நோக்காசன் புருஷோத்தம யாரு மகேஸ்வரன்ல யாரு என்ன ஹரிர்யாத்தம ஸ்மிருத மகேஸ்வராஹே வராபரா இப்படி ஹரிநாராயணன் தான் குருஹோத்தம் மகேஸ்வரன் அவன் உருவந்தானோ மற்றவன் இல்லையோ அது மாதிரி தான் காளிதாசன் அப்படி அத்தூஸ் குருபோக்தான் எல்லாத்திலும் ஏற்பட்டவனாக இருந்தாலே அவன் தான் புருஹோக்தான் அவன் தான் உணரணும் உத்தம புருஷத் பரமாத் தான் யத்தியமாராமேவெமூக ஜாதிபோத்தியோ நான் சொன்ன ரூபேன என்ன உணர்வார்கள் பிரபஞ்சா கிருசகனா பிரபஞ்சா பிராப்தியோம் பல பிராப்தி ஒத்துக்கள் பூகசாக்கியமான ஒத்து இந்த டான்டி சொன்னதுக்கு இந்த மூவி பாரு இந்த மூவி பாருங்க வா எங்க மட்டை ஊத்துறேன் உள்ள இருக்கற நார் தான் தேங்காய் நினைக்கிறேன் கொடுந்து நம்ம நார் ஏறி நார் ஏறிட்டுக்கு அப்புறம் கொட்டாங்கကြီး வந்து எங்க நினைக்கிறேன் அது உள்ளே கொட்டாங்கကြီး ஊடைngறாச்சு உடைச்சிட்டுக்கு அப்புறம் வலலை வந்து எங்க நினைக்கிற அப்புறம் உள்ளே நிக்கும் வல இருக்கே டான்டி கேக்குறா அது இருக்கு அவன் ஆறு வளரவளதா அப்புறம் கட்டி வேற வேலை இல்லை இது வளர்ச்சியே தான் சத்து குணம் வளர வளர தானே சத்துகுணம் தானா தூரம் தமிழ் குணத்தை கொள்வதற்கு தான் சத்து குணம் வேண்டும் சத்து குணத்தை கொள்வதற்கு வேறு இன்னும் குணாந்தர அமைச்சர் சத்துவான விஷயம் அதை அணைக்காத்து அது எரியும் முதலே சில கணங்கள் தன்மையை மத்தியோபி மடையலா என்ன அடையலா இல்ல நீங்களும் அடையம் தேவதைகளை அடங்கி வந்தவனுக்கு என்ன அடைந்த சுகம் என்னை அடையா பரமாத்மாவான பெருமே இந்திராஜி தேவர்களை போய் அடைஞ்சு பூஜை பண்ணி அந்த லோகத்துல போய் மாற்ற உபதியும் எல்லாம் இங்கு உள்ள கடைக்கு அந்த கடத்திலும் சொல்லுவாங்க எல்லா கடனும் சேர்ந்த சேர்ந்த சமைக்கிறோம் அங்க போய் பண்ணிவிட்டா மத்தியா என்னமோ எனக்கு இந்திர சந்திர ஒரு நாளை உபாசிக்க போய் உபாசிக்கிறேன் என்ன உபாசிக்கிறது என்ன கஷம்னா அதுக்கு கைது காட்சி எத்தனையோ சமப்படணும் இந்திரனுக்கு ஹோமம் பண்ணி அவனை சுத்தி பண்ணியப்படா இருந்தா உபாசி ஸ்வீரா அடுத்த ஒரு பத்திரம் கொல்லும் கொண்டு போட்டது அந்த மாற்ற புலம்யச்சதினா கொடுக்கற போது பத்திரத்தை தலையிட மாட்டேன் அஷ்டனா புஷ்பத்தை கொடுத்தா தலையடைக்க மாட்டேன் சாத் தூர்வேன் சிலவன் ஏதாவது ஆக உபயோகப்படாத ஆரம்பிப்பா கொடுத்தவங்கிட்ட ரெண்டா தேன்னு சொல்லப்படாது அப்படியே அந்த பார்த்து போட்டு போடுவார் நான் விட மாட்டேன் அர்ச்சனா அப்படி ஏன்னா பிரயதாத்மன அவன் பரிசுமான அன்பு போய் அதில் கலந்துருக்குவேன் பிரயதாத்ம சொன்ன பிரபு கீதே அத்தியாத்மாஸ்திரம் எல்லாரும் முக்கியம் படிக்கணும் ஜென்மாவளி கீதே தொழில் முப்பது ஒரு ஸ்லோகத்தையும் கட்டணும் உணரணும் அவ்வளியா அவன் கேட்டா கீத கட்டுறேன்னு சொல்லலாம் புராமதிய பல புராணங்களும் இப்ப மகாபாரதத்துக்குள்ள சொல்றதுனால இதை வந்து மூக்க சொல்கிறது ரொம்ப அத்தாள் தான் எனக்கு ரொம்ப ஒய்வாளா வந்துட்டா பதவிதான் அவங்க சொல்லணும் அந்த நோக்கி தான் வர சொல்லா சொன்னேன் நேற்று சொல்லிருக்கேன் வரப்போறான்னு எனக்கு தெரியாது தெய்வம் கரையில் கூட பேசுகிறது என்ன பேசி விட்டாளே நினைக்காதீங்க நேர பேசுறாள் அந்த ஹனுமானுக்கு அபிஷேகம் பண்ண சொல்லி நான் படம் எத்தனையோ நாடாச்சு இன்னைக்கு நடத்தினா இன்னைக்கு எப்போதும் வந்துருக்கா நான் நம்ம ஊர்ல துர்க்கையை போய் தரிசனம் பண்ணி உள்ள போறேன் அவாளு வந்துட்டா இந்த துர்கா பிரசாதம் வந்தது அந்த ஹகமத் பிரசாதம் வரவண்டி இருக்கு அவங்க கோவிலுக்கு போறேன் அந்த பிச்சை சக்தியாருன்னு அந்த பக்தர் சொல்ற நீங்க நாள் இந்த ஊர்ல இருந்து வருகையே வருகையா அம்பாள் என்ன கேட்டார் அப்படிங்கிறாரு நானும் ஊர்ல வந்து அம்பால பாக்கலே பார்க்கல நினைச்சே இருக்கேன் அவன் வருமான அவன் அரியணாட்சி அம்பாலை போய் தரிசனம் பண்ண போறேன் இன்னைக்கு அவங்க நடந்தே போகணும்னு சொன்னேன் அம்பாளுடைய சங்கல்பம் அவன் நான் கொஞ்சம் மழையா இருக்கேன் கார் இருந்தேன் வண்டியில போவோம்னு நினைக்கிறேன் வாஸ்தவம் ஊக்குறவாழ் டிரைவர் அவன் வாஸ்தவமா நான் நடந்தாக்கே இஷ்டம் இல்லாமதான் இருப்பாங்க அப்படிப்பட்டவா எனக்கு கார் டிரைவர் இல்லை டிரைவர் மாற்றி ஒரு உலகம் செந்த பண்றது ரெண்டு பேரும் வண்டி அத்தாடு போய் தேங்க அவசமும் இல்லை அம்பாளுக்கு நடந்தே வந்து தெரியணும் பண்ண போய் நீனாச்சி சாநீத் ஆரோ மகன்களுக்கு அங்க இருக்க கல்லுல ஒண்ணும் இல்லை உள்ள யந்திரம் உள்ள இருக்கிற பவர் எலக்ட்ரிக் பவர் பிரத்யட்சம் சுக்கரவாரம் அம்பாட பத்தி சமைக்க வந்தியே மகா புண்ணியனும் இருக்கிறவர் காரணம் போதே இருக்கேன் அவர் அசா பண்றாங்க சீத்திர விட்டு உச்சமும் ரொம்ப பலமாக பண்றா நடக்குன்னுலாம் அம்பாட போய் முக்கியம் ரெண்டு காலம் தரிசனம் பண்றாள் பண்றவாள் விடவே அந்த அம்பாட் ராஜன் கூட மலை பெரியாக்கரிசனம் பண்ணணும் கூப்பிட்டா அது போல இன்னைக்கு நான் போய் என்ன தரிசனம் பண்றேன் அர்ச்சனை ராஜபார்க்கும் இருக்காது ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தாசம் சந்திப்பு கிடைச்சது இல்லை அதான் கதை விரிவா சொல்ல முடியல அதனால போற போக்கு அவன் அப்புறம் நிலவாட் அதனால ஒன்னிங்க சொல்ல முடியல சொன்னாங்க பிரகடன பரபிரம் அப்படினாலும் காலமா எடுத்து போனேன் பிரம்மஸ்வரூபத்தை எப்படி சொல்ல வேண்டியிருக்கோம் அப்படி பார்த்த காலத்து கணேசருவா அவன் வேலை செய்ய ராமானு எடுக்கும்பாள் போது கூட ராமான்பாள் அவன் நகராஜி வாழ்க்கை எனக்கு ரொம்ப பெரிய மக்கள் பெருமை எப்படி சீசன் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி ஏழு முப்பது முப்பத்தி ஏழு இல்ல ஆறையும் வந்து கட்டுவாய் மறக்கவே இல்லை மறக்கிறவே இல்லை அப்படின்னா வந்து கட்டுருக்கா என்னன்னு நினைக்க நான் என்னதான் வரவேன் வருவாள் வந்தாலன்னா ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் மடத்துல படம் கிட்ட புதுசு சொன்னா உங்க பிரவசனம் பொண்ணும் இல்லை ஒரே பிரச்சனம் பண்ணுங்க அவர சொன நாளைக்கு நாய் நினைச்சுட்டேன் நாளைக்கு நாளைக்கு விஷ்ணம் கோபிகாஜீவனஸ்மரணம் பரமாத்மா பூலோகத்தில் மனுஷனாய் அவதாரம் செய்து பரவ மங்கள விக்கிரகனால் பக்தர்களுக்கு சர்வ கல்யாணங்களையும் அனுகிரகித்துக் கொண்டு வசித்து வந்த மகாபாவனமான சரித்திரம் மகாபாரதம் பாரதம்தான் பிரம்மசத்தியாதி பாதங்கள்லாம் மூகம்களாய் பாபத்தினால மருத்துவனுக்கு துக்கங்கள் எல்லாம் வருது பாபத்தினால அகத்திரவுத்தியும் வருது இதெல்லாம் போவதற்கு மகாபாரத கவனம்தான் மகா மூல காரணம் வாசனை எல்லாம் பூர்ணமா ஜீவனுக்கு எத்தனையோ இம்மாந்திரங்கள்ல இங்க வாசனை மேற்கிட நல்லா காட்டி படுத்துக்கிற போது பலமாட்டின் திருப்பிப்பட்டு பண்ணுகிறான் காலம்பரம் கரெக்டா எடுப்பான் அந்த பக்கத்துல இருந்து மூன்றாம் வச்சவன் தவறுவன் இந்த கரெக்டா வச்சவன் எப்படி யாத்ரி ராத்திரி எட்டு மணிக்கு பட்டுக்கிறவன் தலாடி காலம்பரம் ஜாக்கிரா எடுக்கிறான் இந்த வாசனை நேற்று வைக்க வாசனை இது மாதிரி எல்லா தரத்துல காரியங்கள் பண்ணி வாசனை எதிரி கிடைக்கு அந்த வாசனை சத்வாசனையும் இருக்கும் குருவாசனையும் இருக்கும் சத்வாசல இருந்தா சத்காரியங்களை பண்ணுவோம் சின்ன குழந்தையில இருந்தா சத்துவருக்கு சில குழந்தைகள் அஞ்சு வயசு குழந்தையே படுக்கையில வந்து காலாம் நாலு வயசு பாத்திரம் குழந்தை காணும் வாசல்ல போய் போனவங்க வாசகால் போய் வாசா தாப்பாள் பெரிய கிரகம் தாப்பாள் குழந்தை கடக்க முடியாது சாப்பாடு வித்தபடி இருக்கு கோபாலன்மாரி ஒரு பிம்பத்த பண்ணி வச்சு பூஜை பண்ணி ஒப்பாட்டுதான் வடிக்கால அஞ்சு மணிக்கு அம்மா போய் பார்த்தாளா கோபால வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கான் அஞ்சு மணிக்கு என் கண்ணையாத்திரா நீ பால் பிடிக்கலையடா நாலு மணி தொடரே ஒன்னு உனக்கு ஆகாரங்க வாக கூட்டாளா அப்ப குழம்பு சுத்திச்சான் அம்மா போபால புத்தத்தை எடுத்து அக்கறை மன்றத்தில் இருக்கிற ஆனந்தம் எனக்கு சாப்பாட்டு குழந்தைகள் விளையாட்டு அப்பா கூட்டு வடிக்கும் கொட்டாக சாமந்தியா மண்ணம் ஈரத்தை உடனே விடுவோம் இப்படி இருந்தால் குழந்தைகள் விளையாடும் உலகத்துல பார்த்துக்கோம் புத்தவர் என்ன பண்ணா கோபாலனுடைய திம்பத்தை வச்சு பண்ணாக்கு சபளமாயிட்டு இருக்க கண்ணீர் அவர் கூட பண்ணியாயிரவாயுரப்பன் குருவாயு மாத்தாத் பூஜிதாயிரா हरेते, வசுதேவரும் தேவியும் குருபடுகின்ற மூர்த்தியார் குருவாயு மூர்த்தி அதுதான் இன்னும் ஆயுமாக மணியாளர் கேரளத்தை அதுதான் குருவா கந்தசேரி குருவாயூர்பு நாராயண மூர்த்தி நாராயணும் சொல்ற குருவாயு கொண்டு இருக்கிற மூர்த்தி யாரும் பாதி சாட்சா குருபாலே ஜம் ஆக மண்டல ஜலே சைடன் குருவாயு பரவாயில்ல மங்களி சாட்சா புந்தனங்க அப்படியே ஒருக்காக சொன்ன நாராயணத்தை பிடிக்கிறவாறு தலைவராணும் ரெண்டு வாரத்துக்கு அம்பதேசி சரித்திரம் முடிஞ்சிருக்கு தலைவையில வந்துருக்கு பாஸ் <laughs> கல கோவில பிரகாசிக்கும் அஞ்சு வயசுல பூஜை பண்ணணும் தோணும் அவசாரியும் உபசிச்சு எந்த சத்துவாசனையும் சாது சங்கத்தினாலதான் சதுவாசனம் ஏற்படும் சம்பந்தமே இல்லை அதுவாந்தரியமான வாகனையினால சாது சங்கத்தினால வரவேஜில் வலுவார படி படிப்பே செஞ்சு கொடுத்தா கூட வராது இல்ல காலேஜிலேயே ஆகினாலும் குருவாசனம் குருவாசன தொலைவதற்கு தான் பிராணாயமோ அல்லது ஒரு வழியிலே நூற்றாண்டு பதஞ்சலி உதவி மகிண்டா குருவாசன தொலைவதற்கு பிராணாயமும் பிடிக்கணும் மணி நாலு மணி பண்றவா தான் பண்றவாறு மாதிரி பிராணாயம் போகும் இல்லையா ஒரு சிரமம் இல்லாம கால குடும்பம் கீதம் உள்ள போக போக போதுவாசனம் ஓய்வு தலைவனுக்காகத்தான் கேட்பது மகாபாரதம் மகாபு சரித்திரம் நேற்றையிலும் பகவத்கீதை பதினஞ்சாவது அத்தியாயத்தினுடைய பதினஞ்சாம் அத்தியாயம் மூக்கன்னு பரமசாரமான அத்தியாயம் கீதையில ஆறாவது அத்தியாயம் பதினைஞ்சாவது அத்தாயம் இதெல்லாம் நித்தியம் படிக்கணும் அவன் மனோசஷ்டம் ஆறாவது அத்தியாயம் மனுஸ்மூர்த்தி ஆறாவது சாந்தோக்கியத்தில் ஆறாவது அத்தியாயம் ஆறாவது அத்தியாயம் இது நித்தியம் உத்தம் படித்தாமல் தானாவது வரும் சந்தியோசம் கொடுக்க வேண்டாம் ஆனா தெரிவித்து வரும் அப்படியே மனோசஷ்டம் சான் சே வச்சாட்டார் இந்த ஆறாவது அத்தியாயம் எதிர் தர்மம் அப்படி புண்ணியமான எந்த வஸ்தோ அந்த வஸ்துவை பற்றி அறிவதற்காக ஹேயமான சம்சாரத்தையும் உபாதயமான பரமாத்ம குடும்பத்தையும் பற்றி பிரதிபாதம் இல்ல புண்ணியமான பதினஞ்சாவது அத்தியாயம் என்ன செய்தாலும் உங்க இடம் தெரிஞ்ச மகா யுத்தம் பீஷ்ம பருவாவ சன்னா ரெண்டு பக்கத்து சொல்றோய We'll be there to fly. சந்தர்ப்ப்பாராம் வச்சாம் எல்லாம் கீழே வச்சாராம் எல்லாம் கேட்டுறாரு என்ன வந்து எல்லாரும் பார்த்தப்பட்டாங்க யத்துக்குள்ளே அஞ்சலி பண்ணி ஒரு வாடிக்க கண்ண முடியுது போராறாம் ஆகிய பிரயோ ரிப்பு வாஜிமுக பிரபு ீரோ வாச்சி கும் ஒருபாடு பூக்கேற்காரி வந்து புத்தம் அபக் ரூம் அவன் கவிட்டம் வெள்ளம் கூட்டுக்கொண்டு கையில் ஆகப்பட்டு உடனே அர்ஜுனோடு கீழே வந்தாரு உங்களை ஒருபாடு சத்துட்டே கல்யாணம் ஏற்றோம் மாப்பிளே அஞ்சலி பண்ணி பார்க்க புரிஞ்சு கண்ணை முடிஞ்சி மௌனமா போறனுக்கு என்னன்னு புரியல அர்ஜுனனுக்கு புரியலனுக்கு புரியல சகதேவனுக்கு புரியல அந்த அர்ஜுனனுக்கு தேரோக்கு புரிய மௌனமா <laughs> போகும்போது ஏதோ அண்ணா சைன்யத்தை பாத்திரி யுத்தம் வேண்டாம் போராண்டு அஞ்சலி பண்ணி என்று வருச்சுக்கி இதெல்லாம் சத்து செய்யம் இருக்கே இடத்துல பண்றதா சில பயங்கர சேர்க்கிறான் என்னமா விஞ்ஞானம் பண்றது ஹாஸ்டல்ல ஷாப்படலாம் அப்பாருக்கூந்துபோரையிலேத்ரு சைன்யத்துக்குள்ள கவச்சத்தை கேட்டிவிட்டு எந்திக்காஷ் சொல்லை இத்தனை அகத்தியும் இரட்டி கரட்டி காத்திரபோது ஒண்ணுக்கும் வகச்சோம்யா தர்மபுத்திர அப்படியே புரியே இருக்கா மக்கவே இல்லையா பிரச்சத்தியே யுதி உடனே சுவாமி சொன்னாளாத்துக்காக ஒரு எண்ணவரே இவ்வளே கல்லாம் பார்த்து சுவாமி சொன்னாளா மகாமணியான பரமாத்மா கொண்டாளாம் அபிப்பிராயம் புரிஞ்சதே இவருக்கு முன்னாடியே புரிஞ்சிருந்து இவர்தான் உள்ளே இருந்து கலந்து விட்டவரை அந்தியாமி அவர் அவங்க வந்து அவனுக்கு வாரண்ட் அனுப்புறாரு அப்படி எப்படி அவரவரை எது பண்ணணும் அப்படி பண்ணலாம் அப்புறம் அவரது அது மாதிரி பகவான் இவன் அந்த அந்த ஆத்மா இவன் உள்ள இருந்து எனக்கு என்ன தெரியும் தெரியுமா காரணூரா முன்பில் உன் கல்பத்தில் குருவ பூஜை பண்ணாமல் சில ராஜாக்கள் ஆரம்பிச்சாலாம் அவளுக்கு ஜெயம் கிடைச்செல்லியாம் வர் படிச்சிருக்கார்ோ ஜரு நமஸ்காரம் பண்ணாமல் யுத்தப்பிக்கு போறவன் ஊருக்கு ஜெயமில்லையா யுத்தப்பிக்கு போறவன் குரு நமஸ்கரிக்கு போகாதான் ஜெயமில்லையா கல்யாணத்துக்கு போறவன் குரு நமஸ்காரம் பண்ணாம போனாங்க ஜெயம் எந்திராமணன் அவர் சொல்றாரு குழந்தைக்கு கத்திகா வாங்கற போது வாங்கி சொல்லி போகிறாங்க ஆச்சாராயிரு சுவாமி நமஸ்காரம் போற போது பாருங்களை ரயில்ல எத்தனை பேர் பூட்டாங்கிறா வருத்தமாயிருக்கு திருச்செந்தூர் கோச்சி போச்சா அந்த ரயில்லையாங்க என்னத்தை சொல்றது திருச்செந்தூர்ல கந்தனை சன்னிதானம்யாள் அவர் கல்லமுடிய சன்னிதானத்தில் போகணும்னு நினைச்சு பரட்டாலே துத்தங்களும் கலந்துகிறார் எதுவும் சூப்பமா ஒரு காரணம் இருக்கு அதை புரிந்து கொள்ளல உலகத்திலே அதை ஞானிகள் புரிந்து கொண்டிருக்காள் அவர்களுக்கு புரியுது அதனாலதான் ஞானிகள் எழுதிவிட்டாள் தங்கள் அனுபவத்தை புஸ்தகமா எழுதி வச்சிருந்தால் அதனால அதுதான் பகவானுடைய ஒரு அனுபவம் தான் வேதம் ஈஸ்வரனுடைய உபதேசம் தான் வேதம் அது அழகா பிரிவாள் சக்காரியங்கள பிரவருத்திய குழந்தைகளுக்கு ஒன்று பண்ணி வச்சாலே போதும் பாக்கியது அவசியம் இல்லை பாக்கி பண்ணி வைத்தது என்ன தெரியுமோ கடையில ஜலம் அடிக்கிறா போல கடையில கொண்டு போய் ஜலத்தை பீச்சாங்க வச்சு ஆழவர்த்த அடிக்கணும் கீழே ஜலம் முட்டா போறிய எதா மூலச செயற்கை மூலத்துல ஜனம் தானா கடையெல்லாம் பூத்து பொழுத்து தூளுத்து காய்ச்சி எல்லாம் வேறு ஜனம் நடந்த போல அப்படியே தெய்வத்தின் நிலத்துல பழந்த கூடிய மனசை கொண்டு போய் வைப்பது அது புரியல நம்ம ஹிந்துவா பிறந்து ஈஸ்வரனை வகிக்கணும்னு தைரியமா சொல்லிட்டு இருந்த தேசத்துல அப்படியே பயப்படுறாங்க அவன் நெத்திகட்டுக்கு பயப்படுறான் கச்சங்கட்டுக்கு பயப்படுறான் நான் பிராமணன் பயப்படுறான்னு வைதிகர் உபநியாசம் பயப்படுறா அப்படி நம்ம தேசத்துல பயந்து அவள் வாழ் தன் தன் மத்திய பற்றி சொல்லிட்டு அப்படி சந்தோஷமா இருந்தா ஒத்துராலும் துக்கி இல்லவே இல்லை எல்லாரும் அவளா சர்வம் உதிதமேவா சீத்திருந்தாள் வால்மீகி ராமாயணத்திலே எல்லாரும் சந்தோஷமா இருந்தால் என்ன காரணம் அடுத்த பதத்திலே எல்லாரும் இருந்தால் அதனால் சந்தோஷம் மன்திக்கு மனசந்தோஷத்துக்கு எதிரூதா தர்மம் சர்வம் உதித்தேவா எல்லாரும் தர்மபராளா இருந்தாள் தீரும் அது என்ன சந்தேகம் கட்டாயம் காப்பாற்றிதான் விடுவது அது ஒன்றும் சந்தேகமே இல்லை குருவை வந்து கொண்டு பண்ணாமல் நமஸ்கரிக்காமல் உன் யுகத்தில் சில யுத்தத்துக்கு போய் கிடைக்கல அந்த சாஸ்திரத்தை தெரிஞ்சு கொண்டிருக்க குருக்களை நமஸ்காரம் பண்ண போறாள் நினைக்கிறேன் ஆனா சுவாமி அதற்காக விட்டு மஸ்காரம் போனாள் இது நாளையே தர்மபுத்த ஜெயம் என தெரியா சைனிகா சுவாமி ரகசியமா கூட வந்து அர்ஜுனன் தீமரி வாழ் சொன்னாள் சைன்யங்களும் என்ன பேசிருந்தாளந்தவர் இல்லையே இவர் என்ன இப்ப யுத்த கடத்திலே புதர் பக்கத்து சைன்யத்தை பார்த்து பயந்துன்னு போறார் என்ன முன்னாடி துரியோதன ஓடிருக்கேட்டி வேட்டி சொல்லி இருக்கோம் பேரை விட்டு கீழி துரோணத்துல ஓடி போய் பருவ பாரு எப்படி திருடம் திரு சொத்த திருட திருட்டு பொறுத்தவன் திருட போறாம் போறான்னு கத்துக்கணையா பாண்டவாளுடைய பெரும் வள்ளம் சைன்யம் அந்த சைன்யத்தை பார்வோ பார்வோனு ஓடி போய் ஆச்சாரிய உபசங்கம்ய ராஜா வச்சனமா பிரவீத அவங்க ஓடி போய் சொன்னாரு அது மாதிரி தர்மபுத்தும் சொல்ல மாட்டாரு என்னமோ பீஷ்பயந்த ஓடி போய் சொன்னாரு இவருக்கு என்னவோ பயம் வந்துட்டு தர்மபுத்தருக்கு சைன் உத்தோட்டிழாச்சு நைஷோஸ் குலபிரா்னீவாதி ஆச்சாரோஷி காசோரிய என்ன சொல்றம் போய் காதல போய் என்ன சொல்றான் அவளுக்கு தெரியுது எல்லாமே சொல்ல போடுறதே நமஸ்காரம் பண்ணலாம் இப்படிதான் நோக்கம் தப்பா பேசுங்க அவன் எத்தையாவது நல்லத்தை கெடுதலா பேசும் கெடுதல நல்லதா பேசும் இது அசத்த நோக்கத்தினுடைய எல்லாம் காதல் விழிது உன்னுக்கும் தர்மபுத்தர் பயப்படையா அவன் பாத்தாக்களோடு பீஷ்பர் கடத்துக்கு போனாளா போய் தேர்ல போய் வேறு ஆடா போய் தேர்ல வந்தேஜ பாண்டேச்சுடைய ரெண்டு சரணங்களையும் தலையை கொண்டு போய் வச்சு கால்கள் மணியேல உத்தரம் விஷயத்தை நான் யுத்தம் மண்டபூரன் அனுப்ப ஆமன் துர்ஷோமியம் ஆசிச்ச இந்த வணக்கம் எதை காட்டுறதுனால பெரிய போஸ்ட் மாற போறேன் அதை காட்டுறதுன்னு வால்வீ சொன்னாரி அப்புறம்தான் ராமாயணத்துல இருக்கு இந்த ஸ்லோகம் தெரியும் பண்ண ஆரம்பிச்சுடா சோப்பனா சொல்வா ஆறாம் சொல்வாள் பெரிய அப்படி சொல்லுவாள் வாழா சொல்ல சொல்லபடி நடக்குதுன்னு பெய்யும் பெய்யும் பெயர் அரைக்கும்னா அரைக்கும்னு அப்படிப்பட்ட மகான்கள் ஒரு நாளைக்கு தளபதி வந்து பத்தரை போட்டுன்னு பார்த்ததில்லை ஆச்சாரியாட போய் தரிசனம் வராது விழுந்து நாப்பத்தொன்னு பேரும் புத்தியில இருந்தா ஒரு கரை நாப்பது பேர் போட்டா இவால ரெண்டு கருவு டாக்டர் எல்லாம் பறிச்சு எடுக்கிற போது எடுத்து முத்தவரை கீழே எடுத்து கொண்டு வந்து ஜலத்தை விட்டு அலம்பி மேல எல்லாம் சுத்ராட்சம் காதில குண்டலம் இருந்தது நகை எல்லாம் எல்லாத்தையும் ஆரோச்சி நினைச்சு அலம்பி கிளம்பி பாக்குற பிரஜினை இருக்கு சந்தியா காலம் தீர்த்தம் கேட்கறா சந்தியாவணம் சொல்லி ஆச்சரியம் போடுவாள் அவன் போகவே முடியல என் தம்பியும் நடந்து போன பட்டத்துல இருக்க சொல்லி சொல்றாள் போன உடனே அவழுவா அவன் சொல்ல முடியும் சுபபாத்யதான் வேலை வரப்போற ஸ்ரேஷ காட்டும் ஆத்திரம் வரக்காது அப்படி ஆண்கள் தான் வந்து இருப்பாள் அவழ்ட்டும் வந்து ஒருவிதமான கவலையோ உச்சாரமும் அவங்க வருவதே இல்லை தண்ணிதான் பயப்படுவாள் நல்லா ஆயிடுவாள் அதுவும் குழந்தைகளுக்கு இப்ப இந்த நாள்ல அவன் போட்டுக்கிற டிரெஸ்ஸஸ் எல்லாமே அபிநயத்தை காட்டுறது குழந்தைகளுக்கு இந்த விநீதியை காட்டக்கூடியும் அவன் காய்ரி பண்றவங்க பண்ணுன்னா எத்தனை சொந்த குழந்தைங்க என்னப்ப ஆயிரம் குளத்துக்குள்ள சேர்ந்து இருக்கும்போது ஒரு ரெண்டு வயல ஒரு வயலி வயிற்று ஆயிரத்தி பண்ண முன்னாரு எல்லாத்தர பேரும் பண்ண மட்டும் அப்புறம் காட்டானோ நமக்கு துரபிமானோ எல்லாரையும் நினைக்கிறோம் அது இந்த தோஷம் அது ஆயினால சொல்லத்திற்கு தவாக்கியாதி இணையும் குழந்தைகளுக்கு இருக்க இருக்க அது வேலை பெருகியில் போய் அவங்க அதுவும் சந்தேகமே இல்லை உங்க வாய்ப்பா பண்ணணும் நீங்கள் ரெண்டும் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் தலையை தூக்குவேன் ஆடா தமிழ் புத்திரன்ட்டு சொன்னாலும் நான் உங்களை ஜெயிக்கணும்னு சொல்லலையா சத்ருக்கள் எல்லாருமே ஜெயிக்கணும் ிஷ் ஆஹா எந்த தர்மத்துல நம்பிக்கை கவிச்ச கவிச்சத்தை கைதுட்டு உட்காரமான வரணும் ஒருவரா கவிச்சம் போட்டுருக்காரு யுத்தம் சாதாரணமா இருந்தா சொல்றன் நீ வந்து சண்டைக்கு ஆரம்பிச்சிருந்தா நான் மகாராஜா மகாராஜனா நமஸ்காரம் ஒரு மெடிக்குலேஷன் ஆகுது பாச ஆனா அப்பா இருக்கா தொண்ணூறு வயசு கருத்துக்கு பரலோகத்துல நம்பிக்கை தொண்ணூறு ஆச்சு என்ன இருக்கிற முடியாது வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன் அந்த பாட்டி இல்ல அந்த பாட்டி உள்ள இருக்கா வேணா இப்போ மெடிக்குலேஷன் ஆகுது பாச ஆனம் அனுப்புறேன் அப்பா மாதிரி இருக்கிறதா அவங்க நமஸ்கார சொல்ல வைக்கிறா உ மட்டும் எந்த நமஸ்காரம் பண்ணாமல் இருந்திருந்தா உனக்கு தூர்வரணம் பிரீத்தஸ்வே ஜய மாண்டீத்தாயிட்டே உனக்குதான் ஜெயம் கிடைக்கும்ியவ இன்னும்னக்கு என்ன ஒன்று என்ன ஒன்று எல்லாம் கேள்வி அனுகிரகம் பண்றேன் நாளா பீஷ்மன் தர்மபுத்தரை பார்த்து சசிய புருஷ ஆனா தன அனுகிரகம் பண்றேனே இவ்வளவு அனுகிரகம் பண்றேன் நீங்கள் அந்த தரப்பில் இருக்கலாமா என் தரப்புக்கு வர வேண்டாமா நீங்க நினைப்பே உள்ள ஒன்னு மட்டும் தீர்மானம் நிற்கோ உலகத்தில் உள்ள மனுஷன் மூக்க பணத்துக்குட்பட்டவன் தான் அர்த்தம் தாசனா இருக்காது அர்த்தத்துக்கு தான் தாசனா இருக்கணும் அர்த்தத்துக்கு தாசனா ஒருத்தன் இல்லைன்னா நம்மோடு சேர்ந்து அர்த்தத்துக்குாசன வசப்படாமல் உலகத்துல ஒத்தனம் இருக்க முடியாது பெரிய அரவணையை கட்டிப்பிட்டு எனக்கு பிரமாதமான உபச்சாரங்களை பதிமூன்று வருஷமா பண்ணி அவன் பண்ணியிருக்கிற உபச்சாரங்கள் நான் அவனுக்கு விரோதமாக இருந்து தரப்புல வந்தேன்னா அது அடர்மம் அவன் பணத்துக்கு விஷப்பட்டு போட்டீங்க தரப்புக்கு வராத்துக்கு பல காரணங்கள் இருக்கும் பேபர்ல எல்லாம் இந்த வாஸ்தவ காரணம் தெரியாம சண்டை போட்டுட்டு இருந்தா ரொம்ப பேர்கள் அவர் எழுதுறது இவரு அப்படிதான் பண்ணிட்டு இருந்தா அர்த்தமான காரணம் பாண்டு காட்டுக்கு புறப்படும் போது அப்ப பாண்டவாளம் பத்னியை போறானா பத்னி குருகளை பணம் இவனை போறதா இவன் பணத்தை தீர்மானம் தெரியல அதனால கஷ்ட ஜோதிஷாஸ்திரத்தில் சொல்லிவிட்டாங்க நாலு ஜோஷியம் வெண்ண தபஸ் பொய்யா கூட போகுது கொடுக்காது வராம நான் முப்பது வயசு ஆயுசு சொல்லி இருப்பேன் கோவிக்கோம் அப்படி பண்ணி திருவார போயி ஏ துஜதேவக்தாடு வித்துக்களை போய் நிச்சயம் நமஸ்காரம் தெய்வத்தோ பாசிப்பது ஆஹாரத்தை சாப்பிடறது இல்லாம எல்லாம் ஆயுள் உத்தியா பம்பாட்டில முப்பது வயசுக்கு வராம ஜோதிஷா சுற்றிதான் ஒரே ஏராளமான நாலு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு கட்டிவிடுவோம் பத்க்கு பணம் கிடைக்கிறதுக்காக மரண கொண்டல கல்யாணத்துக்காக கூட கூட வந்து ரெண்டு மூணு மாசம் அப்புறம் அவரே கூட இருக்கிறவங்க அவர் அவர பண்ணிட்டார் அவர் என்ன பண்ணு முக்கிய நான் பேசி அவரு அவருடைய கம்பெனி மட்டும் கொடுங்க உட்காந்து விட்டா தவிர நீங்க பணம் கட்டாது மூணு மாசம் கட்டிவிட்டு நாலாறு மாசம் போட்டு உங்க சம்சாரத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் முப்பது ரூபா கட்டா இல்ல ஆர்வாதம் வச்சு இருந்த வந்தவர்கள் அந்த வச்சு பார்த்தா எனக்கு தெரியாம அடுத்த வார்த்தை கைச்சு போனார் அவரை தொழில் சொன்னார் தான் போட போறமே சம்சாரத்துக்குறமே தவிரப்படுறேன் முப்பது வயசு மார்கமானி ஏற்பட்ட வச்ச கேட்டு தோசை சாஸ்திரத்தை நம்பி நான் வந்து பணத்தை கட்டிவிட்டேனே ஏராளமா அவன் பணத்தை கட்டி இவன் கவனப்படுறது மட்டும் இல்ல ஆத்திர சம்சாரமே சாப்பிடல என்னமோ நீங்க சொன்ன வரும் வரும் வரு அப்படி அந்த பையன் கட்டிவிட்டு பேசாம இருந்தாலும் அவனை அனுப்புறதுக்கு வயித்து அடிப்படுவாண்ட நம்ம தேசத்துல அப்படி இன்னும் வராது ஆயிரம் வருஷத்துக்கு அப்படி ஆகாது ஏ தர்ம தர்ம நிரதாஹா காலமானவனை சொல்ல முடியாது அவன் பல ஊர்கள் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது அப்படியே இருக்கும் இப்ப இவராக இருக்காது அப்படி அனுபத்தம் ஆனாய் ஆசிர்வதிச்சு நம்ம சொன்னாள் நிச்சயம் தான் ஜெயம் எனக்கு தெரியும் தான் ஜெயம் எனக்கு தெரியும் உனக்கு ஜெயம் உண்டாகும் சொன்னாலாம் அப்போ சொன்னால உன் சொல்லி வைக்கிறேன் தர்மபுத்திராண்ட பாதியுத்தில ஏதாவது உனக்கு ஆலோசனை காக்கணும்னாலும் மந்த்ரயஸ்வாபாஹோ கௌரவ சாரேஷம் தர்மபுத்திரம் அப்படியே வந்து காக்கல நீங்க ஏதாவது வர வேண்டுமானு கேட்டீங்களே எனக்கு வரன் நான் கேட்டாலும் வரன் என்ன ஏதாவது உங்களை வந்து கேப்பேன் நீங்க எனக்கு சொல்லணும் அண்ணாரா தர்மபுத்த சொல்றேன் இப்படி யாராவது சொல்லுவாங்களா இது கூட ஆச்சரியம் இல்லை நீ ஒன்னு கேட்டா நான் சொல்றேன்னு சொன்னது கூட ஆச்சரியம் இல்லை அபராஜிதம் நிலக்காட்டாலும் அடுத்து கைத்தி கொடுக்காட்டா ஒரு நிலை வயதில் கொடுத்துருந்தா காட்டுல இந்த கைத்தி கொடுக்க தரேன்டா அப்படியா இப்படகு சின்ன பையன் சண்டை கூட்ட நான் கூட என்ன என்னமாடா சொன்ன சண்டை கூப்பிட்டே சொன்னாலும் சொல்ல இல்ல கொஞ்சம் நல்ல மனசு இருந்தா கழிச்சு குழந்தைக்கு போறேன் எனக்கு அப்புறமா அவன் இப்படிங்கடா அதனால அடுத்த சொல்லி அவளை சொல்லியா இவரு பண்றா கேட்டது ஆசரியம் இல்லை அதற்காக வியாசர் சொல்லலை ஈஸ்வரன் என்ன குல்லன் வழி சொல்றேன்னு சொல்லி சொல்லிக் கொடுக்கிறார் அதான் ஆச்சரியம் அவன் தர்மபுத்தர் போய் உங்களுக்கு மட்டமா கேட்டுட்டாரேன்னு உடனே நினைச்சுடுவார் தர்மபுத்தர் கேட்டது தெரிந்தல அதுக்கு வழிங்கேன்னு சொல்லுவனால நடு யுத்தத்துல வந்து கேடு சொல்றேன் அபராஜிதம் Vijayeta உங்குவதற்கு உபாயஞ்செல்லி கொடுக்கணும்னு கேட்டாராம் தர்மபுத்திர ஜஜேதீக்கிரேந்திரனே வந்தாலும் என்ன கயிக்க முடியாது தர்மபுத்திராஷ்டியவன் சாட்சா தேவேந்திரனே நேரம் வந்தாலும் என்ன ஜெயிக்க முடியாதாக்கம் நடைமுறையானால் ஆயுதத்தை நான் கீழே விட்டு நான் உகமும் பண்ணா கைய கூட அசக்காமல் இருக்கணும் அப்படி இருந்தா எல்லாரும் அச்சிருந்து என்ன பண்ணினா என்ன சொல்லலாம் இந்த கொல்ல முடியாது அதையும் தமிழ்த்து மிருத்த எனக்கு இப்ப வரணும் பிரயோஜனம் இல்லை பின்பு வந்து கேளு புனராக பாதி யுத்தத்துல என்ன வந்து கேளுப்பன சொல்லி வழி பீஷ்ம சொல்லிட்டா சிராசா பிரதிம சொன்னா எப்படி அந்த சொல்ல வாங்கிட்டார் சிவசா பிரதிநிதி எல்லாம் நம்ம தேசத்தை ஒரு அன்போ அறிவாளும் பக்தியோ அதனால நம்ம தேசத்துல இன்னும் இந்து தேசத்த பத்தி எல்லாரும் உண்டான சிவசனாக கருமபுத்திரங்கிறார் சிவசா பிரதிசியாதங்கிறார் எத்தனை வினியும் இருக்கும் எப்படி மரத்தூர் ஆகி மாறும் அஹ் சிரஸ் பெற்று கொண்டு மறுபடிய நமஸ்காரம் பண்ணாரா பூயஸ்தம் அதிவாஜ்யாச்சாரிய நமஸ்காரம் பண்ணினாராம் தர்மபுத்திரேடாச்சாரியருடைய தேருக்கு நடந்து போனாளா என்ன நடந்து போறேன்னு நமஸ்காரம் பண்ணதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுதான் ஓஹோ குருவன் நமஸ்காரம் நடந்து போறாள் தெரிஞ்சினாடா புல மஹாச்சியம் ரயம் பிரதிச்சாரியனுடைய நமஸ்காரம் அபிவ் சோணமி பிரதட்சிணம் நமஸ்காரம் பண்ண தோட இல்லையா பிரதட்சிணம் பண்ணினாடா பண்ணி சோனும் கட்டப்போ குலத்துக்கும் ஆச்சாரியர் வந்த சொன்னே உழுது எங்களுடைய தேசமே உழுது அப்படி சொல்லணும் பேதவிட என்ன தக்கூடோ என்னமோ அவன் அடிக்க ஆனா அவனும் எதை கூத்தாரோ என்னத்தூத்தார்கள் எனக்கு உடன பங்கு காக்குறதான் சட்டம் வந்துடுச்சு அவனும் இந்த சட்டையை இன்னும் சீத சந்தேகத்து நமஸ்காரம் பண்ணி பீஷ்மர திரோட பிரதட்சணம் பண்ணி காட்டானா நம்ம உத்தரம் என்ன காட்டான் நீங்க உத்தரவு குடுத்துனா யுத்தம் பண்ணணும்னு நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும் என்று திரோணரு கால போய் நமஸ்கரிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னாளா மட்டும் என்ன வந்து நமஸ்காரம் பண்ணாம வீடு எடுத்து சண்டைக்கு ஆரம்பிச்சிருந்தேன்ன உனக்கு தோர்வ வரணும்னு நான் அனுகூகம் பண்ணிடுவேன் ியர் நமஸ்காரம் பண்ணி ஜெய மஹாச்சா பிரம்மன் எனக்கு ஜெயன் கிடைக்கணும் ஆசீர்வாதம் பண்ணணும் நாங்க ஏதாவது யோசனை வந்து கேட்டா சொல்லணும் எத்தனை தெரிந்து நன்ப பாருங்களோ எங்களுக்கு தெரியாத யோசனை போற அப்படி நினைக்கல சொல்லுவோம் இல்ல இல்ல மந்திரஸ்வச்சிதம் எங்களுக்கு எது கேமத்தை கொடுக்குமோ அதெல்லாத்தையும் அவளுக்கு எங்கயாவது தர்மபுத்திரம் அடிக்கணும்னு துரோணருக்கு தோணுமா கபட்டமாக எது கேமத்தை கொடுக்குமோ அதை ஆலோசனை பண்ணி சொல்லணும் என்று என்ன சொன்னார் துரோணர் யோஜனை சொல்லணும் ஜயோராஜன் கோபாலேஸ்திருஷ்ண எந்தவன் திருகாரோ அந்த எந்த மகோ அந்தரத் தைவம் தங்களுக்கு மந்திரியாக இருக்காள் அவர் சொல்வ யோஜனைக்கு மேல நாங்க எந்த யோஜனை சொல்ல போறோம் எந்த ஜெயமே உனக்குதான் உட்கார திரோணாச்சாரியர் அப்போ திரோண பார்த்து நான் யுத்தம் அனுகூலம் எந்த யோசனை ஒண்ணும்னாலும் நான் சொல்ல சித்தமா இருக்கேன் மேல நாங்க போறது இல்லை அப்படியானா உங்களை நான் காக்கிறேன் உங்களை நான் ஜெயிக்கிறதா என்ன என்னவா ஜெயிக்கிறது கேட்டார் கதம் தபராஜிதம் ஒருவரால் ஜெயிக்கப்படாதவாழ் நீங்கள் அப்படிப்பட்ட தங்களை நாங்கள் எப்படி ஜெயிப்பது என்று கேட்டாளாம் தர்மபுத்திரோ திரோட சொன்னிஸ்தேத்ரான் நான் ஆயுதம் எடுத்து பானம் போடும் வரையிலும் நீயோ பிராத்தாக்களோ ஜெயிக்க முடியாது அது விஷயம் ராடா திரோட ததே ே அந்த சமயத்துல தியான காலத்துல யாரு எதை பண்ணட்டும் கத்தியால பூரட்டம் ரம்பத்தால இருக்கட்டும் கோடல்யால என்ன வட்டட்டம் நான் தியான யோகத்தை விட்டு செலிக்கிறது அப்படி புத்தோர் அனுகிரி கிருப்பாச்சாரம் திரோம் வீ மீ புன சகோதரி தான் பத்னி அவர்தான் பாத்தியத்திலே ஓம் நமோ நாராயணா நீங்க அனுகம் பண்ணணும் என்ன சின்ன குழந்தையா இருக்கிறவர்கள் வெளியில் எடுத்து வச்சிருந்து தர்மபுத்தருக்கு அச்சலங்களா சொல்லி வச்சான் கிருபர் அவரை எதிர்த்து அடிக்க முடியாதுன்னு கேஷபியமா அழுதாத்திரும் வசித்தோ கடனம் இச்சுத்தோரா நோவாத்த நீத்தப்பட காப்பா சத்ரசந்தம் அவங்கிட்ட சம்பளம் வாங்கிட்ட நாங்க எதிரோம் அதுனால எதிர்தரப்புல இருக்கேன் நீ முடிய தர்ம புத்தர எந்தரப்புல நாங்கள் இருந்த என்ன உனக்கு ஜெயம் நீ என்ன இனமோ அடிக்க போறமேன்னு பயப்படுறீங்க நீ பயப்படாதே எனக்கு மரணம் இல்லை யுத்தத்திலே அவத் எனக்கு யுத்தத்தில் இங்கே அலுவலி அடிச்சு எனக்கு பிராணம் கூடுதுன்னு நான் பயப்படுறது அதெல்லாம் எனக்கு சிறு ஜீவியா இருக்க போனேன் நான் அண்ணன் யாரத்தை பார்த்து அவர்தான் ஒரு சொத்துல அப்புறம் கிருபது தெரியும் தெரியாது அதுல பூமியில விடணும் ரொம்ப பேர் என்ன பண்றா தொடையில விட்டுணும் ஏதோ அது இடத்த வந்து இந்த வெள்ள பூமியில போவாலே அதையும் தொடையில வச்சுக்கணும்னு